நாட்டின் நேயர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் வாழைக்காய் துவரம் வாழைக்காய் ஒரு கப் தேங்காய் ஒன்னு சீரகம் ஒரு ஸ்பூன் பூண்டு மூணு பற்கள் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து உப்பு ருசிக்கு ஏற்ப கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல நம்பர் சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுக்கலாம் வாழைக்காய் வந்து ஆவில வேகம் வச்சு எடுத்து வச்சிருவோம் அரைக்க வேண்டியது மிக்சியில தேங்காய் போட்டுவோம் பூண்டு பச்சை மிளகா சீரகம் மஞ்சத்தூள் இந்த குறைக்குற அரைச்சிட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஸ்டவ் பார்த்து வச்சிருவோம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானூல் வச்சிடலாம் வானூல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திப்போம் எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுவிடுவோம் கொஞ்சம் போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌடாக அது வதக்கிப்போம் வதக்கிட்டு கருவேப்பில போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் மீதி இருக்க சின்ன வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடும் நல்லா வதக்கிப்போம் நல்லா வதக்கிட்டு அது ரெண்டு தடவை வதக்கும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குல்லையா அதை தேங்காய் சீரகம் எல்லாம் அந்த பேஸ்ட்டை போட்டு கலந்து விட்டுடணும் நல்லா கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெங்காயத்தோட அப்புறம் அந்த வாழைக்காய் வேக வச்சு இருக்கோம் இல்லையா அவியில பொடியா கட் பண்ணி அந்த வாழைக்காய எடுத்து இதுல போட்டு நல்லா கலந்துட்டு உப்பு ருசி கேத்தா மாதிரி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைக்காய் தோரம் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்